அங்க பாத்து வரு அறியே இந்திரஜாலமா தனந்தும் சரி எல்லாம் அன்பர்களே அப்படின்னு சொல்லி ஏதோ உபயோசம் பண்ண போது வாங்கன்னு சொல்லி சுத்தமா சூழ்ந்து நின்னாங்க அப்படின்னு அன்பர்களே அப்படின்னு சொல்லிச்சு சொன்னது ஒண்ணுமே காண ஆளே காண அன்பே சொல்லி என்னமோ சொல்ல போது வாருங்கள் கைலை மலை சென்றிருக்கீடா தாண்டதில்லை பாருங்க கைல மலையா இருக்குது கைலாய காட்சி அவங்க போயில வர்ணு இது பாராடு கைல மேல வந்து அப்படியே படமூர் சோலை பக்கம் தான் இல்லைங்கன்னா அங்கதான் படமூர் சோழ பக்கம் சின்ன குன்ற வினாரு எல்லாத்தையும் எங்க அழைச்சிட்டு போனார் இதோ படமூர் சோலை எங்க இருக்குனாரு பாருங்க கூப்பிடுற பார்த்தார் ஒரு மூவாயிரம் மூணு லட்சம் தாண்டிபடியா செஞ்சு சோழ காணா தான் இப்படி அல்ல இப்படி அல்ல ஆனை பெண் உருவாக்கியும் பெண்ணை ஆணு காட்சியும் பொறுத்துள்ள வேண்டாம் மல அடியை மகப்பெற செய்தும் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இனிமேதான் வயசு எண்பத்தஞ்சு ஆச்சு அவருக்கு தொண்ணூறு ஆச்சுன்னு அது சரி பின் எண்பத்தஞ்சு ஒண்ணு இனிமே குழந்தை பிறக்க போகுதா பாவம் அந்த அம்மா மறந்து அது சரி பாவம் குழந்தையே இல்லைன்னா வேப்பல குறுகிய பொக்கணும் என்ன அடினாரு அந்த அம்மா குழந்த பிறந்தருக்குதான் என்னையாது வேப்பல சொல்லிதுன்னாரு ஆமா அடியை மகப்பெற செய்தும் அப்பெல்லாம் வீட்டேதான் பிரச்சோம் இப்பதான் சந்தில் நிக்கிறது அது இப்படி ரொம்ப அருமையா போன தேவியடு ஓமை கண் குருடு பங்கை வரும் காணத்திருந்து நாலு லோகமும் கனகமா செய்தும் எல்லாம் இந்த நாற்பத்தேழு நான் நாற்பது வந்துட்டு பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் எப்படி எப்படி எங்க சார் போறது மதுரைக்குதான் போலாம்னு நினைக்கிறேன் அங்கதான் கொஞ்சம் கண்ணெல்லாம் சரிமா செய்வாங்க ஏன் சென்னைக்கும் போலாம் சார்னாரு இவர் வந்தாரு எல்லா ராஜா இந்த பெரிய ரயில்வே கைடு எல்லா உடனே இந்த சாமி கண்பட்டா எல்லாம் போட்டு அப்படி இருந்தது இப்படியாக என்னென்னு சொல்றார் செல்வர் சம்மானி போருளாம்பாரு மகிழ்ச்சி இறந்தோர் எல்லாம் எய்தாவும் நல்ல பக்கா கம்யூனிஸ்ட் நல்ல செல்வந்தர்கள் ஐநூறு மூட்டை நெல்லுதான் ஒன்னாந்துச்சு எங்கடா போச்சு குடிசை வாழ் மக்களுக்கு அதனால அப்படி போட்டு மல்ல தம் மல்லு வெஞ்சாமாரி இடைப்பவும் பழுப்பவும் ரெண்டு பேரும் ரொம்ப பெரியாத நண்பனர் அருமையான மாம்பழம் பழு தொங்குது ஆப்பிள் தொங்குது ஒரு இருபது பாத்து கொஞ்சம் இது நடக்குமாடாது இருப்போம் நல்ல இடத்துல அப்போ இருக்கிறது காஞ்சரங்காய் பழுக்கிறது எது காயல் ஆற்று வருவதாக்கியும் நல்ல அகழ் இழுக்கணும் கோடை தண்ணீர் கிடையாது ஊத்து நீர் தான் இருந்தோம் அதான் சார் ஆட்டு வெள்ளம் திரும்ப வந்து கரையடிக்கிறது வீட்டுக்கு ஒரு ஆள் வருது சார் ஒரே வெள்ளம் போய் பார்த்தா வெள்ளமா இருக்கு நல்ல குளமெல்லாம் அங்கே நிறைஞ்சிருந்தது பார்த்தது பார்த்த சுத்தம் வச்சு போச்சு இப்படி அந்த அளவில்லாத ஆற்றல் அப்படி காட்ட அப்படியே ஒரு ஐந்தாறு பன்னிரெண்டு பாட்ட இப்படி எல்லாம் காட்டின ஈழை வாய் மூது கட்டினார் கருவடைந்து இளமை ஆனவேத்திரம் மறுடி நீரளி தருள் செய்தும் ரொம்ப வயதானவர் இருக்காங்க பாருங்க அவர்களுக்கெல்லாம் ஆனா வந்து வயதா அச்சு இருந்தாலும் குழந்தை பிறந்த தேவலாங்க இந்த வயதான பிறகு குழந்தை பிறந்தா தேவலாங்க நினைப்பு வர்றது அப்படி வந்த இடம் ஒரே வருடம் பெரிய பிராணத்தில் உண்டு அது எது கண்ணப்பன் ஏகநாயகன் திருவிடையாடல் செய்திருந்தான் அப்படி செய்யும்போது ஒரு நாள் சித்தயோகிகள் செய்கின்ற செலுத்தி வைத்த கண்களும் திகைத்து தந்தமாள் வீர தொழில் மறந்திருந்தனர் முந்தியராகிய முதுநகர் மாக்கள் இந்த சித்தர் எந்த திருவுல இருந்தாரோ சரி அந்த தெருவில் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க பெண்கள் சமையல் பண்ணாரு ஆண்கள் தான் ஏ இவர் பாக்கறது தோள்கண்டா தோலைய கண்டா இவர் எந்த இருக்காரோ அந்த செய்யாதுக்கு போகுது ஒரு சுத்த இருக்கா அவர் ஆவணி மூல வீதத்தில் போனா ஆவணி மூல வீதில அற்பனையுக்கு சாதனம் இல்ல ஆபீஸ் போக மாட்டேங்குது வரல என்ன வருது என்ன அவர் அப்ப பயம்தான் இப்ப காவலே இல்ல இணைய செய்தியை உடைய மகன் அறிந்தான் அப்படியே அந்த பாண்டிய மன்னன் காதுக்கு போச்சு சித்தரையும் தருகன அடுத்தார் தனையகத்தின் சித்தரை சார்ந்தவர் தாமும் வினையை வென்றவரால் அலைவி என்று கண்டிருந்தார் பேர் போய் அந்த சித்த நம்ம பாண்டி இந்த மதுரையில சந்தில் இருந்தாலும் சரி நேரம் கொண்டாடிக்கிறேன் பார்க்கணும் பத்து மினர் தங்களை விடுத்தது மாண்பு மிக அவங்க ரசு அமைச்சர் ஐ சுவாமி அரண்மனைக்கு எங்க அரசன் அழைக்கிறான் எழுந்தருணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க ராஜாவும் எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லையே நாம் யாருக்கும் குடியல்லோ சுமக்கு மன்ன அவன் தம்ம அவர் தோடுதான் மன்னன் முன்னமைச்சர் சித்தர் மருத்துரை மாற்றன் கூட முன்னாவன் அருள் பெற்ற இம்மை மறுமையும் முனிந்தயோகர் இன்னிலவேந்தர் மற்றும் இந்திரன் அயன்மால் ஏரோ தன்னையும் மதிப்பரோ இந்திருந்தரு மவேந்தன் சமயம் சாரா அரசல்ல சமயம் சார்ந்த அரசு சமயம் சார்ந்த அரசக்கொரு முதல்வன் உண்டு அவன் இறைவன் அவனை வழிபட வேண்டும் என்ற உணர்வோடு ஆண்ட பாண்டியருடைய ஆட்சி ஆனதுனாலே இந்த அமைச்சர் போய் சொன்னார் இது மாதிரி அழைத்தவங்க ரொம்ப சொன்ன வரமாட்டேங்கிறாங்க எப்படிப்பா வருவாங்க எப்படிப்பா வருவாங்க அவங்களுக்கு என்ன தேவை முன்னு தேவையில்லை சித்தர்கள் அப்படித்தான் இருப்பாங்க என்று அதை பாராட்டினான் அரசன் ஏன் சமய நெறியில் இருந்ததனால் சமய நெறியில் சித்தர் மருத்துவரை மாற்றம் கூற முன்னோகே இல்லை அதனால வேந்தர் மட்டும் அவமானப்படுத்தி என்னப்ப நான் என்ன பாண்டியன் கூட்டிட்டு சோழன் தான் சேர்ந்த தேவேந்திர கூப்பிட்டாங்க தாத்தா கூப்பிட்டானா போக மாட்டாங்கப்பா அவங்கதான் சித்தர் அவங்கதான் சித்தர் எனவே மாண்புமிகு அமைச்சர் போய் வந்த பதிலுக்கு அரசன் போர்ந்து பாராட்டினானே தவிர சித்தரை அவ்வளவு ஆச்சான் ஆரம்பிக்கல முருகா முருகா முருகா முருகா தன் இம்மதிப்போ இந்தமவேந்தன் இதோட எல்லாமே சித்தர் முடியுதே இந்த கல்லாணிக்கு அப்படின்னு சொன்னாலும் முடிச்சாக்குமே பாருங்க சரி வல்லாமையால இதுவரையிலும் என்ன சொன்னோம்னா சித்தசாமியினுடைய செயல்சாமின் சித்தர் சித்தர் அல்ல சித்தர் சாமி நாமெல்லாம் வரைஞ்சிடற தெய்வம் அப்படி வரலாறு சொன்னேன் இனி அந்த பெருமான் கல்லானைக்கு கரும்பருத்தியதை சொல்லுகிறேன் அப்படின்னாரு கல்லில் இருக்கிற யானைக்கு கரும்பு தின்ன வைத்தார் அடுத்த பெருக பெரியோரை எளியார் அவருக்கு என் குறை என்னில் துருவி நானே தண்ணீர் இல்லாத தழுவன் என்ன மறுநாள் பார்த்தா நான் செய்தது தப்புதான் ஒரு பெரிய சித்தரை யோகியரை போய் நான் அழைத்துக் கொண்டு வா சொல்லாமா மக்கு மூளை நமக்கு சித்தரை நாமல்ல போய் பார்த்திருக்கணும் முருகா முருகா அப்படி மதித்த நாடு இந்த நாடு அதனால தான் திருவள்ளுவர் நீத்தார் பெருமி பாடின மஸ்கு பயலான ஒழுக்கத்து நீத்தார் பெருமி விடுப்பத்து வேண்டும் படுவல் புரி உங்கட்டையும் எங்கிட்டையும் உலகம் இருக்குது கிடையாது அறிய செய்வார் பெரியர் சிறியர் சிறிய செயற்கை அரியலாக மூன்றாவிகாரம் முழுவதும் நீட்டும் எனவேதான் சொன்னேன் நான் போய் தப்பு பண்ணி தப்பாளிய மாண்பர்லாம் என்னையா அமைச்சர்கள் நீ கூட சொல்லியிருக்க மாட்டீங்களே என்ன எனக்கு தான் படல நீங்க சொல்லிருக்கலாமே என்ன சித்தரை போய் அழைத்துக் கொண்டு வாங்கன்னு சொன்ன சொல்ல வேணி அவங்க எல்லாம் நாம வளைக்க கூடாது எங்களுக்கும் தோணில் எனக்கும் தோணலையா என்ன பண்றது அறிதோறும் அறியாமல் கண்டத்தால் திருவிழந்தா யாவதுக்கு வருது படிக்க படிக்க என்ன தெரியுது இதுவரைக்கும் முட்டாளர் தான் தெரியுது சுவாமி அதான் சுவாமி எனக்கும் தெரியுது பேருமே சேர்ந்து வாங்க போல அமைச்சர் கூட்டமையும் கொடுத்து அரசரோடு எங்க அவர் எந்த தெருவில் இருக்காரோ அந்த தெரிவு சித்தர் எங்க இருக்காரோ அந்த ஆனந்த மை காண்பல் என்று அன்பு கூர்ந்த மீனம் தரித்த கொடிவேந்தன் குறிப்பு நோக்கி மோனம் தரித்த சிவயோகரும் முத்தி தம்பன் மானன் தனக்கு வரமேல் சி செய் வந்திருந்தார் அவர் என்ன பண்ணார்னரே என் வரது தெரியாத அவருக்கு உலகத்தில் இருக்கிற உயிர் குயிராயிருக்கின்ற பரம்பரம் உள்ளவாசேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனிபேரும் அவற்றின் உயிர்க்குயிராய் அல்லவா நிற்பான் அருகாத செல்வத்து அவன் அன்று தைத்திங்கள் தோற்றம் வருங்காலமாக மதுரே சனி வந்து வந்தித்து ஒரு காதரத்தால் கழிந்து உள்வலமாக வீழ இன்னைக்கு ஐயாவை தெரியும் அது வடமேற்கு தான் இருக்குது இல்லைங்களா வட இங்க கோவில்ல வடக்கையும் இல்லை மேற்கையும் இல்லை வடமேற்க இருக்குது இந்த எல்லாமே போனா இனிமே நீங்க நிறைய எல்லாம் வழிபாடு இந்த திருவுள்ளத்தோடு கொஞ்சம் போய் வளமா வந்துருக்கோம் இல்ல அங்க வளம் ரொம்ப முக்கியமான அந்த பெருமானுடைய மூர்த்தி வளம் வரணும் அன்னைக்கு என்ன நாள் தைமாக முதல் நாள் தைத்தியங்கள் அதனால என்னன்னு கேட்டா ஒவ்வொரு தைத்திகிறது அடுத்த விரதத்துக்கு மாப்பு இதுலே இருந்தால் கடிந்து உள் பலமாக மீள அன்னைக்கு தைத்தியங்கள் முதல் நாள் பொங்கல் அப்படியே பாண்டியன் அமைச்சரோடு கூட வந்தான் வந்தா அவன் சீரித்த சீரி கோயிலுக்குள்ளும் பாரித்த வேடர் யோகப்பட்ட ஏரித்த கையர் இருமா திருப்பாரி நோக்கி பலமா வந்து அமைச்சர் அரசனும் அமைச்சர் வர்றாங்க முன்னால காவலன் வருவான் வாயில் காவலன் வந்து கேட்பான் பல்கன தென்னப்பட்டு அடியவரே இருமாந்து இருப்பார் அப்படி இருக்கும்போது அடியவருக்கு தலைவனா இருக்கிற பெருமாள் இவன் காவலன் அரசியானா ன்மா என்ன மாறி நோக்கி போகன வந்து சொன்ன பின்னா வருவதான் பெரியோரை நோக்கி என் நாடு நமக்கு உரும் வேண்டும் என்ன பண்ண போடா இது நடந்திருக்கு அரசன் விண்ணா ஏன்னா அவர் இவரை பார்க்க தான் இருக்கான் இவர் ரெண்டு உட்கார்ந்து இருக்காரு முன்னாள் வாயில் காலம் போய் என்ன சொல்லிருப்ப என் நாடு சுவாமிகளுக்கு எந்த நாடோ எந்த ஊரோ தெரியல இங்கேயோ எங்க நாட்டுல எழுந்திருக்கீங்க உங்களுக்கு எதேன்னு வேணும்னு சொன்னா அரிய கிடங்க செய்ய கடையப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்காங்க யார அந்த சித்தரை ஆனா இவர் என்ன சொன்ன நுண்ணும் ஏது நுவல் மின் என தன்னாடுள்ளும்ன்னாடும் எந்த நகருள்ளும்ப ஏதோ இந்த கட்டையும் எந்த நாடு திருவள்ளூர் புலவர்களுக்கே சொல்லி இருக்காரு யாரானும் நாடாமல் ஊறாமல்னு இந்த கட்டையும் அப்படித்தான்ப்பா திருக்குறள் படிப்பா தெரியா அந்த அப்பாங்கிறதே ஒரு பெரிய சித்தர்கள் நம்மை நோக்கி சொல்போது அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் இல்லறக்கார பாக்கும்போது அப்படி ஒரு சொல்லுவார் அப்பா என்னமோ பா எங்களை எந்த நாடு அந்த ஊர் அல்ல நம்ம நாடுதான் நம்ம ஊர் தான் பாக்கு சொல் வழக்கு சொல் ஆனாலும் இப்போது அணிகாண்மிர நாட்டில் காசி தானாம் இருக்கும் தலமாகும் இப்ப அழியிருந்துக்கிறது கொஞ்ச காலமா காசியில இருக்கிறேன் கங்கையில ஸ்நானம்ன்றது பக்கத்திலேயே கேதார கட்டம் அது பக்கத்திலேயே திருப்பனந்தாள் மடம் இருக்குது தங்கி இருக்கிறது வசதியா இருக்கும் வசதியா இருக்கும் ஆனா சூனாவல் கோயிலுக்கு திருப்பனந்தாள் மடம் நல்ல கங்கை பக்கமே நாலு மணி கூட எந்த நாலு மணி மூணு கூட பக்கமே தான் இருக்கு தங்கி என்று கூட அப்படின்னா ரொம்ப சரிதானி ஆனாத பிச்சை பெறுவாழ்வுடையார் நமராம் ஏதேன்னு இல்லறத்துல இருந்து வந்ததோ அப்படின்னாரு எல்லாம் நமக்கு எங்கெங்க அறிய இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சுற்றத்தாரு தான் போனோம் எல்லாம் அரியர் எல்லாம் சுத்தத்தாரு தான் அப்ப நாமெல்லாம் சுற்றத்தாரு போறப்படாது யார் அறிவர்களோ அவரெல்லாம் சுற்றத்தாருன்னு அவர் அதனால சொல்லியிருக்காரு அப்ப நாமெல்லாம் யாரு எல்லாம் சுத்தத்தார்தான் அப்புறம் என்னன்னாரு காட்டி இச்சை வேண்டும் பல சித்தியும் நல்குமம் இங்க வந்தது சுவாமி என்ன காரணமோ அப்படின்னு கேட்கல இப்படி வந்த இப்படி தென்னாட்டுக்கு இங்க வந்த ஏதோ பதில வந்து யாரா இருக்கு ஏதேனும் ஏதாவது நலங்கள் வேணும்னா அவங்க எல்லாம் கொடுக்கலான்னு வந்தேன் சுவாமி எனக்கு வந்து இந்த மாதிரி திருநீர் கழிவு ரொம்ப நாளா மருந்து சாப்பிடுறேன் அப்படியா சிவ சிவ அவ்வளவுதான் எனக்கு இங்க இணுப்புங்க எவ்வளவு மருந்து சுத்த வருத்தம் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் அப்படியா அப்படிங்க இப்படி ஏதோ மக்களுக்கு வேண்டியது செய்யறதுக்கா அது பக்கம் வந்தம் பா அப்படின்னு நீ கேட்டது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான் அதுக்கு சொன்ன உன்னால் நமக்கு பெறல் வேண்டுவது ஒன்றும் இல்லை எனக்கு என்னப்பா வேணும் நீங்களா நலமா இருக்கணும் அவ்வளவுதான் வேறு என்ன வேணும் எனக்கு சிந்தைக்கு வந்து சித்தரில் வேணும் அவ்வளவு நாளம் தென் நாயனை செய்தார் சித்தயோகன் மண்ணாமிஞ பெரு வீரம் என்னால் அளவி நல்ல பழகுவான் இருப்பதனால திருவள்ளுவர் மண்ணரை சேர்ந்தவர்கள் அரசன உடவன் ஒரு செல்வ கண்ணல் ஆறும் யாரோ ஒரு விவசாயி கரும்பு தோட்டம் போட்டு ஒரு கரும்பு எடுத்து சொக்கனால இருக்கு ஒரு கரும்பு மட்டும் பிச்சுட்டு அப்படியே வளமா வந்தான் வளமா வரும்போது அரசு சித்தர் எல்லாம் நிக்கிறாங்க இவர் சித்தர் சித்த இருக்கிறாரு என்ன பண்ணலான்னு அங்க ஒரு யானை கல்லுல செதுக்கப்பட்டு கல்லுல செதுக்கப்பட்டு ரொம்ப சித்தருங்கிறீங்க ஒரு ஒரு இது பார்க்கலாம் என்ன அப்படின்னாருந்த ஆள் கரும்பு கொண்டாரா இந்த கரும்பு இந்த கல்லா இருக்கிற யானை சாப்பிடுமா இதுக்கு என்ன பிரமாதம் தம்பி கரும்ப குரு அப்படின்னார் கொடுத்தவனு அப்படி கொடுத்தாரு வாயில ரொம்ப அருமையா இப்ப நாமெல்லாம் கரும்பு கொடுத்தா எப்படி யானை சாப்பிடுமோ அதெல்லாம் புதற்றி கெதச்சி அதி அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டது மட்டுமல்ல என்ன நின்னால் வருவது எமக்கேது நினைக்கு நாமே உன்னாசை தீரத் தருகின்றது அப்படின்ற கரும்புலாம் கட்டா தெரியல வேண்டியா கரும்பு திண்ணுதான் கரும்பு திண்ணனோடு கூட என்ன செய்தது கருத்து குதற்றி பருகி கரசம் ஊசலாட நெரித்து தறிக்கி நிழல் தீரி நிமிர்ந்து நிற்ப அந்த கரும்பு தினத்துக்கு ஒரு பாட்டு வச்சு அதை வாங்க லாவகம் ஆகும் சார் கொஞ்சம் ஒழுகிறதும் தன்னை எட்டி பறித்தது இன்னும் கோபம் இருக்கிற காவலாளியாத்தான் பதவி நீடிக்கணும் உங்களுக்கு பக்தி இருந்தாலும் கூட நம்ம பதவி சித்தவர்கள் சிவந்து ஆணையை அந்த அரசன் அவர் அந்த யானையை பத்தி ரொம்ப கோபிச்சானாம் அப்படி போக அப்போது இளம் ஊரலருந்திய சித்தசாமி கைப்போதமைத்து கடித்தோர்தமை நிலை நின்றன அப்ப என்ன பண்ண அடிக்க வந்தான் பாருங்க கொஞ்சம் பொருடாக கொஞ்சம் பொருள் சொல்லிட்டு அங்க இருக்கும் அப்படி பார்த்தாராம் பார்த்து விட்டு மை போதக மன்னவர் வைத்து அடிப்பேற்கோதறிய நிலை ஓவியம் போல நின்ற அந்த யானை இருக்குதே இதுவரைக்கும் செஞ்ச யானை ஆனது அப்படி செய்து விட்டு நிறுத்தி விட்டது அந்த கடிக்கெல்லாம் நிறுத்தி விட்டது அப்புறம் நிறுத்தி அப்படியே கல்லாணியாட்டது கரும்பு கொடுத்தவன நல்ல யானையா வந்தது நம்ம மார்பல கல்யாணியா பூட்டது விழுந்தான் கால் ஆகிய சுவாமி அப்படின்னா அன்பு இறங்கும் கருணை கடலான இன்புத்தி வேண்டும் வரம் கேள்யன தாழ்ந்து நன் புத்திர பேரு அருண் நாள் அவனுக்கு மக்கள் பேர் இல்லை சந்தர்ப்பம் கிடைச்சது மக்கள் நன் மக்கள் அது திருக்குறள் மக்கள் மாறி வரணும் பெருமவற்றோ அமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரு வேணும் அப்படின்னு சொல்லுவா அப்படி அந்த வரத்தை பெற்றுக் கொண்டான் பிறகு இவர் என்ன பண்ணார் முத்த மா மாளிகை வாங்க முன் சசாமிண்டி உனக்கு எல்லாம் வேண்டியதானு சொல்லிட்டு இருந்தார தெரியல பொக்குனு சாணிய காணனாகி ஆட்கொண்டருளி இந்திரஞானம் காட்டியே இயல்பும் என்றாரே மணிவாபு திருப்பெருந்தோரில் அதே மாதிரி அந்த அனுபவத்தை இந்த பாண்டிய மன்னனுக்கு இந்த திருக்கோவில் இந்த சித்தர் காட்டினார் இந்திர காணம் அரைஞ்சிட்டார் நம்முடைய குலதெய்வமாக இருக்கிற சொத்தனாக திருவிழையாலும் நம்ம எப்படியோ நிச்சிட்டோம் என்று சொல்லு மீண்டும் ஒரு ஐந்து முறை பலம் வந்து திருக்கோவில் பலம் வந்து பேரே அரண்மனைக்கு சென்றான் சென்றவுடனே நாளில் அந்த பெருமாட்டை கருவுற்றால் கரு பிறகு அருமையான குழந்தை பிறந்தது பிறந்தவுடன் அந்த குழந்தையை அரசனாக ஆக்கி தான் சிவபதம் அடைந்தார் என்று எல்லாம் பல்ல சித்தரானவர் என்ன செய்தார் கல்லானைக்கு கரும்பருத்தினார் முருகன் எல்லாம் தரணுமே தவிர வேற யாரு தருவார் முருகனும் அவர் அருளை தேக்க நம்முடைய குருமூர்த்திகளும் இப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு எல்லாம் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த நாளில் இரண்டு திருவிழையாடலும் சிந்திக்கும்படியான பேச்சையும் கிடைத்தது என்று சொல்லி திருவிழிகளுக்கும் வந்து கேட்ட பெரியவர்களுக்கு ஓ நம சிவா ஓ நம ओम <tries> नमस्ते sit so on